நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தின ஒரு துளிக்காக உங்கள் அலமையிலு காளாணி நீங்கள் எளிய முறை திருநீற்று பச்சை சமூலத்தை எடுத்து நன்றாக அரைத்து அதனுடன் வசம்பு சேர்த்து விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நன்றாக வதக்கி இந்த காளானி உள்ள இடத்த நல்லா சுத்தமாக சுடுதண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் தூள் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வதக்கின சமூலத்தை வச்சு கட்டிட்டு வந்தோம்னா நாள் நாள்லையே அந்த காலானி வேரோட வந்துடும் நாலு நாள் தொடர்ந்து கட்டிக்கிட்டே வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்